என்று அத்தியாயம் பற்றி கூறும்போது நிச்சயமாக இது ஒரு ஆணில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமாகும் என்று நபி அனி அபிசல்ல முஸ்லிம் எட்டு ஒன்று இரண்டு